அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மடிவுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாழ்வுளாள் தாமரையினாள் சோம்பலை உடையவனுடைய தலையிலே மூதேவி இருக்கிறாள் என்று கூறுவர் மடிவுளாள் மாமுகடி என்ப ஆனால் முயற்சியுடையவனுடைய காலிலே அவன் சொல்லிய வேலையை செய்ய காத்திருக்கிறாள் ஸ்ரீதேவி மடியிலான் தாழ் உளாள் தாமரையினாள் சோம்பல் இருக்கும் அளவு முன்னேற்றமும் இன்பமும் இருக்காது முயற்சி இருக்கும் அளவு வளர்ச்சி இருக்கும் என்பது கருத்து முயற்சி உடையவன் வாழ்க்கையிலே வளர்ச்சி பெறுகிறான் தளர்ச்சி உடையவன் வாழ்க்கையிலே தாழ்வு அடைகிறான் முகடி தாமரையினாள் என்ற சொற்கள் முறையே மூதேவி மூத்த தேவி ஜேஷ்டா தேவி என்பார்கள் தாமரையினாள் என்பது ஸ்ரீதேவியை குறித்தது வறுமை செல்வங்களை இச்சொற்கள் உணர்த்தின இது புலவர் வழக்கு நடந்தகால் ஸ்ரீதேவி இருந்தகால் மூதேவி என்னும் பழமொழியும் இதை நினைப்பூட்டும் ஆறு ஏழு இரண்டு குரட்பாக்களும் செல்வ வளர்ச்சிக்கும் வறுமைக்கும் காரணத்தை உணர்த்தி இருக்கின்றன உத்தியோகின கராலம்பம் கரோத்தி கமலாலயா அனுத்தியோகி கராலம்பம் கரோத்தி கமலாக்ரஜா என்று ஒரு ஸ்லோகம் சுபாஷித ஸ்லோகம் முயற்சியாளனின் கைகளை பற்றி கொள்கிறாள் திருமகள் முயற்சியற்றவனின் கைகளை அவளது தமக்கை பற்றி கொள்கிறாள் உத்தியோகினகா கராலம்பம் முயற்சியுடையவனுடைய கரத்தை பற்றி கொள்கிறாள் ஆலம்பம் கரோத்தி யாரு கமலாலயா அனுத்தியோகி கராலம்பம் முயற்சி இல்லாதவனுடைய கையை பற்றி கொள்கிறாள் கரோத்தி யாருன்னா கமலாகிரஜான்னா தமக்கை மூத்தவள்னு அர்த்தம் வறுமை இருக்கிறவன் தான் பண்ணி செல்வத்தை அடையிறான் ஆகவே வறுமை இருக்கிறபோது முயற்சி இல்லாமல் இருக்கிற போது அது ஸ்ரீதேவியினுடைய அக்கா என்று சொல்லுகிறோம் முயற்சி பண்ணினவுடனே ஸ்ரீதேவி மகாலட்சுமி என்று சொல்லுகிறோம் கம்பராமாயணத்திலே பாலகாண்டத்திலே எதிர்கொள் படலத்திலே தசரத சக்கரவர்த்தியின் தானே சிறப்பு கூறுமிடத்தில் கம்பர் இவ்வாறு கூறுகிறார் கொடி உளாலோ தனிக்குடை உளாளோ குலப்படி உளாளோ கடற்படை உளாளோ பகர் மடியிலா அரசினான் மார்பு உளாளோ வளர் முடி உழாலோ தெரிந்து உணர்கிலாம் முழறியாள் செந்தாமரை மலரில் வசிக்கின்ற திருமகள் புகழ்ந்து கூறப்படுகின்ற சோம்பல் இல்லாத அரசாட்சி செய்யும் தசரத மன்னனுடைய கொடியில் இருக்கிறாளா ஒப்பற்ற வெண்கொற்ற குடையில் இருக்கின்றாளோ அல்லது பரம்பரை பரம்பரையாக வருகின்ற அவரது அரசாட்சியில் இருக்கின்றாளோ அம்மன்னின் மார்பினில் இருக்கின்றாளோ அழகு வளரும் அவனது மணி மகுடத்தில் இருக்கிறாளோ திருமகள் இருக்கும் இடம் இது என்று தெளிந்து கூற இயலவில்லை திருமகள் எங்கும் இருக்கிறாள் தசரதனுடைய ஆட்சியில் என்பது கருத்து இனி பதவரை பார்க்கலாம் மாமுகடி கரிய மூதேவியானவள் அதாவது வறுமை மடி ஒருவனுடைய சோம்பலிலே உளாள் குடியிருப்பாள் தாமரையினாள் தாமரை மலரிலே வீற்றிருக்கிற ஸ்ரீதேவியானவள் அதாவது செல்வம் மடியிலான் சோம்பலில்லாதவனுடைய தாழ் முயற்சியிலே உளாள் குடியிருப்பாள் என்ப என்று அறிஞர் சொல்லுவர் கரிய மூதேவியானவள் அதாவது வறுமை ஒருவனுடைய சோம்பலிலே குடியிருப்பாள் ஸ்ரீதேவியானவள் அதாவது செல்வம் சோம்பல் முயற்சியிலே குடியிருப்பாள் என்று அறிஞர் சொல்லுவர் தாள் என்பதற்கு பாதங்கள் என்றும் பொருள் முயற்சி என்றும் பொருள் ஆகவே தாள் என்று சொல்லுவதை காட்டிலும் முயற்சியிலே என்று சொல்லுவது மிகச் சிறப்புடையது மடிவுளால் மாமுகடி என்ப மடி இலான் தாழ் தாம அனைவருக்கும்கா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்யம்